பாடம் பதிமூன்று ஒரு பெண் மாதவிடாயிலிருந்து சுத்தமாகி குளிக்கும் போது தமது உடலை தேய்த்து கழுவ வேண்டும் என்பதும் எப்படி குளிக்க வேண்டும் ரத்தம் செல்லும் இடத்தில் கஸ்தூரி வைக்கப்பட்ட பஞ்சை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதும்